कृता ஷவிரியமீவீய தாக்கே रूपे तस्मिन् तस्मिन् निवर्तते जीवता रूपे निवर्तते இப்போ ஒரு முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறார் வேதாந்தம் படிக்கிறதுக்கு முன்னாடி வேத பூர்வம் இருக்குது வேத பூர்வம் எல்லாம் என்ன சொல்லுகிறது நீ தேகம் இல்லை ஆனால் தேகத்துக்கு வேறாக ஒரு பரிச்சின்னான ஆத்மாவாக இருக்கிறாய் அப்படின்னு வேத பூர்வ இருக்கு கர்மகாண்டே புரோக்தோப்பி கர்ம காண்டேன அப்படின்னு அபரோக்ஷானுபூதியில் புரோக்தோப்பி கர்மகாண்டேன நீங்கள் அந்த ஸ்லோகம் இருந்தால் பார்த்தீங்கன்னா தெரியும் புரோக்தோப்பி நாற்பதா ஸ்லோகமாக இன்னும் வந்துது அபரோக்ஷான அனுபூதியில் கர்மகாண்டேன புரோக்தோப்பி அதாவது தேகவெத்திரிக்தத்துக்கு உதாரணமாக எடுத்துட்டார் ஆத்மா தேகவெத்திரிக்தா ஆத்மா தேகத்துக்கு வேறானதுங்கிறதுக்கு உதாரணம் எடுத்துட்டாரே தவிர அதை பிரம்மன் சாதிக்கிறதுக்காக அதெல்லாம் எடுத்துக்கல ஆத்மா தேகம் இல்லை எத்தனா அது முப்பத்தி எட்டு நம்ம புஸ்தகத்தில் முப்பத்தெட்டு அப்படி சொல்லிக்கணும் ஏன்னா புஸ்தகம் செலுத்தலாம் மாறுது அதனால் சொல்கிறோம் ஆக உடலுக்கு வேறாக ஆத்மா இருக்குது ஆனால் எல்லா ஆத்மாவும் தனித்தனியாக இருக்குது இந்த ஜீவாத்மா வேறே உங்கள் நீங்கள் ஒரு ஒருத்தரும் ஜீவாத்மா எறும்புக்குள்ள ஒரு ஜீவாத்மா இருக்குது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 தனித்தனி ஆத்மா இருக்குது இந்த தனித்தனி ஆத்மாவோடய தன்மை என்ன அது பெரிய விசாரங்கள்லாம் சாஸ்திரத்தில் பண்ணப்பட்டிருக்கு பிரம்மசூத்திரம் போன்ற நூல்களில் இந்த ஆத்மா அனுரூபமாக அப்படின்னு எல்லாம் விசாரம் பண்ணப்பட்டிருக்கு ஆத்மா அணுகும் அதுக்கு சில பிரமாணங்கள் எல்லாம் சொல்லி சொல்லுகிறார்கள் ஆக இந்த ஜீவாத்மாங்கிறது தனித்தனியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது அதனால் என்ன பண்ணணும் ஜீவாத்மா அனந்தம் ஜீவாத்மாக்கள் ஜீவர்கள் அனந்த கோட்டி நாமமும் அவனுக்கு பிராஜிநாமேன்னு வரும் கைவல்லிய நவநியத்தில் ஆக அனந்த கோட்டி ஜீவர்கள் கணக்கே போட முடியாது ஜீவர்கள் இருக்காங்கன்னு எத்தனை சரீரம் இருக்குதுன்னு தெரியுமோ ஆகையினால் அனந்த கோட்டி ஜீவர்கள் இருக்கிறார்கள் அப்போ ஞாபகம் வச்சுக்கணும் இந்த ஸ்தூல சரீரம் அப்புறம் சூக்மசரீரம் சூக்ஷ்மசரீரத்துக்குள்ளே ஜீன் இருக்கு சூக்மசரீரத்துக்குள்ளே காரணசரீரம் அடக்கம் ஆக ஜீவன் காரணசரீரத்தையும் சூக்மசரீரத்தையும் ஸ்தூல சரீரத்தையும் உடையவனாக இருக்கிறான் அப்படிங்கிறது கர்மகாண்ட பாடம் ஆனால் இங்கே என்ன சொல்லுகிறது வேதாந்தத்தில் அத்வைத கிரமத்தில் விளக்கக்கூடிய விளக்கப்படி சொல்லும் பொழுது ஜீவாத்மா அனந்தமில்லை ஜீவாத்மா அனந்தமாக இருந்தாலும் கற்பிதம் அது உண்மையிலேயே பிரம்மன் தான் இருக்குது பிரம்மனில் அனந்த ஜீவர்கள் கற்பிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஜீவாத்மாவுக்கு இருப்பு கிடையாது பிரம்மனை தவிர ஜீவனுக்கு இருப்பு கிடையாது அதுதான் இந்த ஸ்லோகம் சொல்கிறது பாருங்க பிரம்மணி ஜீவதா பிராந்தியாகிருதா பிரம்மனிடத்தில் ஜீவத்தன்மை அறியாமையினால் பிராந்தியினால் கற்பிக்கப்பட்டது பிராந்தின்னு அஜ்ஞானம்னு அர்த்தம் அறியாமை ஆக இருக்கிறது ஒரு வஸ்து தான் நம்ம என்னென்ன சொன்னிருக்கோம் பிரம்மன் வேற ஜீவன் வேறே பிரம்ம ஏக்கம் பிரம்ம அனந்தாக ஜீவாக ஜீவர்கள் பல பிரம்மம் ஒன்றே அப்படிங்கிறது இங்கே என்ன சொல்கிறோம்னா பலவாறான ஜீவர்கள் ஒன்றாகிய பிரம்மத்தில் கற்பிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று இந்த ஸ்லோகம் சொல்கிறது ஆக ஜீவதா பிரம்மணி கிருத் பிரம்மணி ஜீவதா பிராந்தியா கிருதா அகம் ஜீவோஸ்மியா அகம் பிரம்மாஸ்மியான்னு கேட்டால் அகம் பிரம்மாஸ்மி நான் ஜீவனா இருக்கேங்கிறது கற்பனை எப்படி உடம்பு நான் நினைக்கிறது கற்பனையோ அப்படி ஜீவன் நான் நினைக்கிறதும் கற்பனை கர்மகாண்டத்தினால் உண்டு பண்ணப்பட்ட ஜானம் இது கர்மகாண்டத்தினால் ஏற்படுத்தப்பட்ட ஜானம் என்னது நீ தேகம் இல்லை நீ ஜீவன் நீ ஈஸ்வரனுக்கு தாசன் நீ ஈஸ்வரன் சொன்ன கர்மாவை ஒழுங்காக பண்ணணும் பண்ணினால் ஈஸ்வரன் உனக்கு அனுகிரகம் பண்ணி மோக்ஷம் கொடுப்பார் ரொம்ப சிம்பிளாக இருக்குது இந்த பாடம் கஷ்டமே இல்லை இதுதான் துவைத்த மதம்னு பேர் அத்வைத்த மதம் என்னதுன்னா இப்போ நம்ம படிக்கிறது தான் அத்வைத்த மதம் அப்படி இல்லை பிரம்மன் வந்து தனியாக ஜீவனை விட்டு பிரிஞ்சு இல்லை ஜீவன் பிரம்மனில் கற்பித்தமாக இருக்குது அது உதாரணம் சொல்கிறார் ஸ்தானவ் புருஷவத்து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 ஒரு தனி ஆள் தனி மனிதன் மனிதன்கிறத வேறு அதுக்கப்புறம் கொஞ்சம் விவேகம் வந்ததுன்னா சாஸ்திரம் வந்து கர்மகாண்டத்தில் சொல்லி கொடுத்ததுன்னா நான் ஜீவன்கிற அந்த எண்ணம் மாத்திரம் ஏற்படுறது ஆனால் இங்கே அதுவும் கிடையாதுன்னு சொல்லிவிட்றோம் அந்த ஜீவத்வம் அந்த அந்த என்ன சொல்கிறது அந்த இண்டிவிஜுவாலிட்டி அந்த அகங்காரம் அகங்காரம் ஜீவன் எல்லாம் ஒன்று தான் அகங்காரம் இந்த ஜீவன் அது இருக்கிற வரைக்கும் சம்சாரம் போகவே போக ஏன்னா நான் அப்படின்னு சொன்னாலே நான் நீங்கள் இல்லை நான் வேறே நீங்கள் எல்லாம் வேறு நான் வேறு அப்படின்னு சொன்னால் நான் அப்பப்போ நானும் கஷ்டப்படுறேன் சுகப்படுறேன் நீங்களும் கஷ்டப்படுகிறீர்கள் சுகப்படுகிறீர்கள் நாம் எல்லோரும் தனித்தனியாக இருக்கிறதும் சத்தியம் நாம் எல்லாரும் தனித்தனியாக ஒருத்தர் சுகப்படுற போது இன்னொருத்தர் துக்கப்படுறார் ஒருத்தர் துக்கப்படுறபோது இன்னொருத்தர் சுகப்படுறார் உலகத்தில் சுகமும் சுகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்களும் இருந்துகிட்டு தான் இருக்காங்க துக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்களும் இருந்துகிட்டு தான் இருக்காங்க நியூட்ரலாக இருக்கிறவங்களும் இருந்துகிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லிகிட்டு இருக்க வேண்டியதான் ஆனால் இங்கே அதெல்லாம் கிடையாதுங்கிறார் அதெல்லாம் பிரமே அப்படியெல்லாம் கிடையாது நம்ம எல்லோரும் தனித்தனின்னு நினச்சிண்டு நம்ம சுகதுக்கத்துக்கெல்லாம் சத்தியத்துவம் கொடுத்து நம்ம நினச்சி கொண்டிருக்கோம் இந்த அகங்காரம் சத்தியம் கிடையாது இந்த இண்டிவிஜுவலிட்டி தனித்தன்மை உண்மை அல்ல ஆக இருக்கிறது ஒரே பிரம்மந்தான் இதுக்கெல்லாம் பிரமாணம் இருக்குது உபனிஷத்துல எல்லாம் இருக்குது எஸ் சர்வீ பூத்தி ஆத்மேவே அனுப்பிய சர்வூத்து சாத்மா தோன விஜுக்சே க கஷ்ஷோக்கோ மோகக்கஷ்ஷோக்கேகனுப ஒன்றையே காண்பவனுக்கு சோகம் எங்கே மோகம் எங்கே வேற வேறேனா தான் ப்ராப்ளம் அதுதான் இங்கே இந்த ஸ்லோகம்னு சொல்கிறது பிரம்மணி ஜீவதா பிராந்தியா கிருதா இருக்கிறது ஒரே வஸ்து தான் அந்த வஸ்துவில் பிராந்தினால் உண்டு பண்ணப்பட்டது இப்போ அலைகளை நிறைய பார்க்குறோம் சமுத்திரத்தில் கடலில் அலைகளை நிறைய பார்க்குறோம் அலைகள் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறது கரெக்டாக தண்ணீர் தான் இருக்குது தண்ணீர் எத்தனை வஸ்து தண்ணீர் ஒரே பொருள் அலைகளில் எத்தனை பல அலையாக தண்ணீராக தண்ணீரின்றி அலைக்கு இருப்பே இல்லாததுனால் அப்படி தான் புரிஞ்சுக்கணும் இந்த ஜீவர்களெல்லாம் அலை மாதிரி பிரம்மன்கிறது ஜலம் மாதிரி ஆகா ஏக்கமேவ பிரம்மை அனந்த ஜீவர்கள் கற்பிதம் ஆக இந்த இந்த பிரபலமாக இருக்கிற துவைத புத்தி பிரபலமாக இருக்கிறத மாற்றி அத்வைத புத்தி ஆக்கணும் மனசில் திரும்ப திரும்ப அதை புரி சொல்லிக்கணும் அதுக்காக தான் சொல்கிறார் ஆக பிரம்மணி ஜீவதா பிராந்தியா ஏன் வந்ததுன்னு கேட்கப்படாது வந்துடுத்து இப்போ நமக்கு நம்ம தே நம்ம எல்லோரும் நமக்கு நிம்மதி முக்கியமாக நிம்மதியை இழந்தது எதுனாலேங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமாக நிம்மதியை இழந்தது எதுனாலேன்னு தெரிஞ்சுக்கிறது முக்கியம் அப்படியே வச்சுப்போம் நிம்மதியை இழந்ததுக்கு காரணம் அஜ்யானங்கிறோம் ஏன் வந்தது அப்படின்னு கேட்டால் பதில் கிடையாது நமக்கு இல்லை அதுக்கு பதில் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நான் விட போகிறது இல்லைன்னா நான் உனக்கு வகுப்பு நடத்த போகிறதில்லை நீ போய் தனியாக எங்கேயா படிச்சுக்கோ எனக்கு தெரியாது எங்கள் வார்த்தையார் எனக்கு இப்படிதான் சொல்லி கொடுத்துருக்கார் ஆகையினால டாக்டர்கிட்ட போய் வியாதி நீங்கிறதுக்கு வழியை கேட்டு அவர் ஒரு மருந்து கொடுத்தாருன்னு இது தான் வந்திருக்கேன் அது ஏன் டாக்டர் வந்தது அப்படின்னு கேட்டோன்னு வச்சுக்கூடேன் இன்றைக்கி சரியான ஆள்கிட்ட நான் மாட்டேன் நினச்சிப்பார் அவர் தான் இது நீ இதை எதா சாப்பிட்ருப்பே அதனால அது ஏன் நான் சாப்பிட்டேன்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 ஒன்றும் பண்ண முடியாது அஜ்ஞானம் ஏன் வந்ததுங்கிற கேள்விக்கு மாத்திரம் பதில் கிடையாது தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் நமக்கு தேவை ஞானமே தவிர அஜானம் ஏன் வந்ததுங்கிற கேள்வி கூடாது நான் ஏன் சுவாமி இவ்வளோ உண்மை இத்தனை இவ்வளோ பெரிய உண்மை இருக்கும்போது நான் ஏன் என்னை ஏன் தனித்தன் தனியாக நினச்சிக்கிறேன் மற்றவங்களையும் தனித்தனியான வஸ்துவாக ஏன் நினச்சிக்கிறேன் அப்படின்னா அது அறியாமையினால பாருனா அந்த அறியாமை ஏன் வந்ததுன்னு கேட்டால் எப்படியோ வந்துடுச்சு போக்கிடும் அறியாமையை போக்குறதுல தான் நம்ம கவனமே தவிர அறியாமை எப்படி வந்தது ஏன் வந்தது அப்படிங்கிற கேள்வியில் நமக்கு தாற்பயம் கிடையாது அதுக்கு பதிலும் கிடையாது அதுக்கு பதிலும் கிடையாது அது அநாதி அனாதிகி அந்தஹா அந்தஹான்னா ஞானத்தினால் அதுக்கு அந்த ஆக பிரம்மணி ஜீவதா பிராந்தியா கிருதா பிரம்மத்தனிடத்தில் ஜீவத்தன்மையானது பிராந்தியினால் உண்டு பண்ணப்பட்டது பிராந்தி ஈஸ் ஈக்வல் டு அஜான் அடுத்த லைன் என்ன சொல்கிறார் ஜீவசிய தாத்விகே தஸ்மி திருஷ்டே என்ன நிவர்த்தத்தை ஜீவசிய தாத்விகே ரூபே ஜீவசிய தாத்விகே ரூபேனா ஜீவனுடைய உண்மையான வஸ் உண்மையான தத்துவத்தை உள்ளார்ந்த பொருளை தஸ்மின் தாத்விகே ரூபே பிரம்மணி திருஷ்டே போட்டுக்கணும் தஸ்மின்னா தஸ்மின் பிரம்மணி தஸ்மிங்கிறதே பிரம்மணியை குறிக்கிறது தாத்விகே ரூபே பிரம்மணி திருஷ்டே தாத்விக ரூபமான பிரம்மனை அறிந்த மாத்திரத்தில்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 எல்ல அகங்காரம் மமக்காரமும் உண்மை கிடையாது அத்தனை பேரோட அகங்காரம் மமக்காரமும் தூக்கத்தில் காணாமல் போயிடுறது இந்த ஜாகிரத அவஸ்தையிலேயும் சொப்னாவஸ்தையிலேருந்தான் இந்த அகங்காரம் மமக்காரம் ஒருத்தருடைய சொப்னாவஸ்தையில் இருக்கிற அகங்காரம் அமகாரம் நம்மளை ஒன்றும் பண்ண போகிறதில்லை ஜாகிரத அவஸ்தையில் இருக்கிற உங்கள் அத்தனை பேருடைய அகங்காரம் மமகாரம் என்னுடைய அகங்காரம் மமக்காரம் இதெல்லாம் சத்தியம்னு நினச்சிட்டு இருக்கும் அகங்காரம்னா என்னர்த்தோம் நான்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 ஆனால் இந்த ஒரு எண்ணமாகது ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்க நல்லா தூங்குற போது அகங்கார மமக்காரமெல்லாம் காணாமல் போயிடுறது இதெல்லாம் அகங்காரம் மமகாரம் எனக்கு மாத்திர தூக்கத்தில் காணாமல் போய்ட்டு இருக்கா என்ன உங்களுடைய தூக்கம் தான் கணக்கு இல்லை நாங்கள் முழிச்சுன்ட்ருக்கோம் நீங்கள் தூங்குறச்சே நாங்கள் முழிச்சுன்ட்ருக்கோம் அதனால் எங்கள் அகங்காரம் மமகாரம் எல்லாம் சத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடாது இந்த அனுபவம் எல்லாேருக்கும் உண்மையா இல்லையா ஆழ்ந்த உறக்கத்தில் அகங்காரம் அமகாரம் இல்லாமல் இருக்கிறதுங்கிறது அத்தனை பேருக்கும் சத்தியம் இப்போ அகங்காரம் அமகாரம் இல்லாமல் நம்ம தினமும் தூங்குகிறோமே அது உண்மையாக அகங்காரம் அமகாரத்தோடு ஜாக்கிரத வசதியில் இப்படி அடிச்சுட்டு அலையிறோமே இது உண்மையாக அதுதான் கேள்வி அப்போ எது உண்மையாக இருக்கணும் அகங்கார மமக்காரம் இல்லாத அவஸ்தை உண்மையா அகங்கார மமக்காரம் இருக்கிற அவஸ்தை உண்மையான்னு கேட்டால் அகங்காரம் மமக்காரம் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் என்னுடையதுங்கிறது அகங்கார மமக்காரங்கிற அவஸ்த வந்து போகிறதுனால எது வந்து போகிறதோ அது உண்மை கிடையாது அதே மாதிரி தூக்கத்துலேயும் வந்து போகிறதுன்னு சொல்லிடக்கூடாது தூக்கத்தில் எனக்கு ஷரீரம் மனசோட சம்பந்தம் இல்லை ஜாகிரத அவஸ்தையில் எனக்கு சரீரம் மனசோட சம்பந்தம் இருக்குது சம்பந்தம் வருகிறது சம்பந்தம் போகிறது நாம் வர்றதில்லை நாம் போகிறது இல்லை உடம்பு மனசுக்கும் எனக்கும் சம்பந்தம் விழிப்பிலும் கனவிலும் தோன்றுகிறது விழிப்பில் இருக்கிற சம்பந்தம் வேறு கனவில் இருக்கிற சம்பந்தம் வேறு சுஷுப்தியில் சம்பந்தம் போயிடுறது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 என்னுடைய அகங்காரம் ஒரு ஒருத்தருக்கும் உங்கள் அகங்காரம் தெரியும் அகங்காரம்னா கர்வம் இல்லை அகங்காரம்னு சொன்னால் அரகன்ஸ் அந்த அர்த்தம் இல்லை அந்த தனித்தன்மை இண்டிவிஜுவாலிட்டி அந்த அர்த்தத்தில் சொல்லின்றீங்க எதுக்கு எல்லாேருக்கும் பார்த்து உங்களுக்கெல்லாம் அகங்காரம் இருக்குங்கிறார் சுவாமி அப்படின்னு நினச்சிக்காய்ங்க அகங்காரம் இல்லாமல் யாரும் இப்போ நான் வந்து எனக்கு விவகாரத்துக்கு பேர் பாதித்த அகங்காரம்னு பேர் இப்போ என்ன அகங்காரம் என் அகங்காரம் உண்மையில்லைங்கிற அறிவோடு இருக்கிற அகங்காரம்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 என்னுடைய வார்த்தைக்கா சொல்கிறேன் அகங்கார சாட்சி மமகார சாட்சி அகங்கார சாட்சி அகங்காரம் கிடையாது அகங்கார சாட்சி அகங்காரம் கிடையாது அகங்காரங்கிறது நான் தமிழ் அகங்காரங்கிறது அரகன்ஸுங்கிற அர்த்தத்தில் யூஸ் பண்ணலை இண்டிவிஜுவாலிட்டி இங்கிலீஷில் தனித்தன்மை தமிழில் அதுக்கு தான் இன்னொரு பேர் ஜீவத்வம்னு ஆகா எதுக்கு இதை சொல்கிறேன்னா தூக்கம் ஒன்று போகிறோம் நம்மளெல்லாம் நம்மளெல்லாம் வேறு வேறேன்னு காட்டுற அவஸ்தை உண்மையாக எந்த அவஸ்தையில் நமக்கு நிம்மதி இருக்குது எந்த அவஸ்தையில் நமக்கு சாந்தி இருக்குது எந்த அவஸ்தையில் நமக்கு அசாந்தியும் சாந்தி மாறி மாறி வருது சுசுப்தி அவஸ்தையில் ஒன்றும் கிடையாது அப்போ நீங்கள் எது இது விசாரம் பண்ணி எது பரமார்த்தம் அப்போ விழிச்சுன் இருக்கிற போதும் எது உண்மை அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் முழிச்சுன் போது எது உண்மை தூங்குற போது இது உண்மை இல்லைங்கிறது உண்மை முழிச்சுன் போதும் இது உண்மை இல்லைங்கிறது தான் உண்மை அதை புரிஞ்சுண்டு காரியம் பண்ணணும் உலகத்தில் விவகாரம் பண்ணணும் எல்லாம் நாடகம் தர்மமாக நாடகம் போடணும் அவங்கவுங்க வேஷத்தை போட்டிருக்கிறதுனால நான் சாமியார் வேஷம் போட்டுருந்தேன் சாமியார் வேஷத்துக்கு என்ன தர்மமோ அந்த தர்மத்தை நான் கடைப்பிடிக்கணும் அவ்வளோதான் அப்படி தர்மத்தை கடைப்பிடித்தால் மாத்திரம் துக்கம் வராமையாக போயிடும் விவகாரத்தில் துக்கம் வரத்தான் செய்யும் சுகமும் வரத்தான் செய்யும் நான் சுகத்தையும் மதிக்கலை துக்கத்தையும் மதிக்கலை சுகத்துக்கு அடிமையாயிடக்கூடாது துக்கத்துக்கும் அடிமையாயிடக்கூடாது இது தான் இதுக்கு தான் இந்த வாழ்க்கையே துறவு வாழ்க்கையே இதுக்கு தான் கொடுக்குறோம் தேனத்தெத்தேன புஞ்சி தா ஆக இதனால் நீ உன்னை இந்த தியாகத்தினால இதெல்லாம் தியாகத்தினால உன்னை காப்பாற்றிக்கோ ஆத்மானம் பாலையே தாஹா ஞானத்தினால நம்மளை காப்பாற்றிக்கிறதுதான் உண்மையான காப்பாற்றுதலாம் பணத்தாலே நம்ம என்ன என்ன நினைக்கிறோம் இருக்கட்டும்னு சொல்லி இன்சூரன்ஸ் எல்லாம் பண்ணி வைக்கிறோம் மெடிக்கல் இன்சூரன்ஸு என்னெல்லாமோ இன்சூரன்ஸு நானும் வேதாந்தத்தை இன்சூரன்ஸ் பண்ணி வைக்கிறேன்னு வச்சுக்கோ என்னுடைய வேதாந்த ஞானத்தை என்ன பண்ணுறது என்னது தேனத்தெக்தேன புஞ்சிதாக அதை இன்சூரன்ஸ் பண்ணுறேன் சிரிப்பா தான் வரும் ஆக இங்கே என்ன சொல்கிறார் பிரம்மைவ சத்தியம் யார் சொன்னால் இத்தனை அகங்காரம் அமகாரம் இருக்குதுன்னு எல்லா அகங்கார மமக்காரத்தும் வந்து அகங்கார மமக்காரத்துக்கு ரியாலிட்டி கொடுத்து அந்த அகங்கார மமக்காரத்துக்கு இருக்கிற சுகதுக்கத்துக்கும் ரியாலிட்டி கொடுத்து என்னத்துக்குப்பா கஷ்டப்படுறீங்க எல்லாம் சம்சாரத்தையும் அபிவிருத்தி பண்ணுகிறீர்கள் அந்த அர்த்தத்தில் சொல்கிறது ஆகா தஸ் இந்த இண்டிவிஜுவாலிட்டி போயிட்டுரு தான் அகம் பிரம்மாஸ்மின்னு உடனே எல்லாரும் நான் தான் உங்கள் கவலையும் எனக்கு உண்மையான கவலை இல்லை எனக்கும் கவலை இல்லை உங்கள் கவலையும் உண்மைங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது நீங்கள் க கவலைக்கு ரியாலிட்டி கவலைக்கும் சுகத்துக்கும் துக்கத்துக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தா அது என்ன பண்ண முடியும் பண்ணால் நான் பெற்ற இன்பம் பெருகை நான் இப்படி புரிஞ்சுட்டுருக்கேன் நீங்களும் இப்படி புரிஞ்சுக்கோங்க நானும் நான்கிறது தனித்தன்மையும் உண்மை அல்ல அந்த தனித்தன்மைக்கு வந்திருக்கிற இன்பத் துன்பங்களும் உண்மையல்ல ஏன் இந்த உண்மை இல்லாததுக்கு போய் உண்மைன்னு நினச்சின்னு ஏன் கவலைப்படணும் அதுதான் விஷயம் ஆக ஜீவஸ்ய தாத்விகே ரூபே தஸ்மின் திருஷ்டே ஜீவதா நிவர்த்ததே அப்படி தஸ்மின் திருஷ்டே ஜீவதா பிராந்தி நிவர்த்ததே அப்படின்னு கூட போடலாம் ஜீவன்கிற அந்த பிராந்தி போய்விடுகிறது அந்த ஜீவன்கிற எண்ணத்தை நீக்கிவிடுறோம் அதான் நீங்கள் திரும்ப திரும்ப இதை எப்படி தான் படிக்கணும் அதாவது சாதாரண மெட்டீரியலிஸ்டிக் ரொம்ப பொருள்லையே நினைக்கிறவனுக்கு என்ன புத்தி இருக்குன்னா உடம்பு நான்கிற எண்ணம் தான் பலமாக இருக்குது அவனுக்கு பொருள் தான் முக்கியம் அக்கிரமம் பண்ணியாவது பணம் சம்பாதிச்சாகும் ஆக தேகோஹம் ஆக உடம்பு நான்கிற எண்ணத்தில் இருக்கிறதுனால அவனுக்கு தர்மமெல்லாம் செகண்டரி தான் தர்மமெல்லாம் கிடையாது ஆனால் நான் ஒரு ஜீவன்கிற போது தர்மத்தில் ருச்சி வருது தர்மத்தில் இதெலாம் ஒன்று பாவம் பண்ணிடக்கூடாது புண்ணியம் பண்ணணும் இல்லாட்டி அடுத்த ஜென்மம் நிறையா பிறப்பேன் புரியா பிறப்பேன் பயம் வந்துடும் அதனால் ஜீவ புத்தியோடு இருப்பான் இங்கே வே இங்கே இந்த பாடம் என்ன பண்ணுறதுன்னா ஜீவபுத்தியும் சம்சாரத்தை தான் உண்டு பண்ணுறது தேக புத்தி ஒரு விதமான சம்சாரத்தை உண்டு பண்ணுறதுன்னா ஜீவ புத்தி இன்னொரு விதமான சம்சாரத்தை உண்டு பண்ணுறது ஆகையினால் பிரம்மபுத்தி தான் அகம் அசம்சாரிங்கிறத எனக்கு உணர்த்துறது நித்தியாசம்சாரி நித்தியாசம் கொஞ்சம் கல்டிவேட் பண்ணுறதுக்காக தான் ஜீவ புத்தி தேக புத்தியை விடணும்னு தான் எடுத்த உடனே டேரெக்டாக பிரம்ம புத்தி சொல்லலை பிரம்மாசி அப்படின்னு நேரடியாக சொன்னோம்னா நான் எப்படி பிரம்மமாக முடியும் நான் வந்து உடம்பில் உடம்பாக இருக்கேன் அப்படின்னு கேள்வி வந்துடும் ஆக அதனால தான் என்ன பண்ணுறது நீ உடம்புல உடம்புக்குள்ளே இருக்கிற உயிர் அப்படின்னு சொல்கிறது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 கர்மகாண்ட பாடம் என்ன உலகத்தில் மக்கள் இந்த வேதத்தை சாஸ்திரத்தை ஏற்றுக்காதவங்க என்ன சொல்லுவாங்க உடம்பு தான்ப்பா வாழ்க்கை உடம்பு தான் நாம அப்படின்னு நினச்சி விடுவாங்க ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்கிறது உடம்பு வேறு உள்ளம் வேறு உள்ளத்துக்குள் இருக்கும் உயிர் வேறு எப்படி உடம்பு வேறு உள்ளம் வேறு உள்ளத்திற்குள் இருக்கும் உயிர் வேறு அப்படின்லாம் பாடம் சொல்லி நம்மையும் சமூகத்தையும் பக்குவப்படுத்தி அதுக்கப்புறம் ஒரு பெரிய உண்மையை சொல்லுகிறது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 தஸ்மின் திருஷ்டே நிவர்த்தத்தை சாஸ்திரத்தில் ஸ்ரத்தை வைக்காத போது நம்பிக்கை வைக்காத போது என்னை உடலாகக் கருதினேன் சாஸ்திரத்தில் ஸ்ரத்தை வச்ச உடனே என்ன உயிராக கர்மகாண்டத்தில் ஸ்ரத்தை வைச்ச உடனே என்ன உயிராகக் கருதினேன் ஞான காண்டத்தில் நான் ஸ்ரத்தை வைக்கிறபோது என்னை உணர்வாக உணர்கிறேன் ஆக ஸ்ரத்தை இல்லைன்னா ஒரு ப்ராப்ளம் ஸ்ரத்தையை வந்து கல்டிவேட் பண்ணுறது ஸ்ரத்தை என்னன்னு அர்த்தம் நம்முடைய நம்பிக்கை நம்பிக்கைங்கிற வார்த்தை கூட சரி வராது பிரமாணே விஸ்வாசகா அறிவைத்தரும் கருவியில் இது இது என இது அறிவை தரும் கருவியில் அறிவைத்தரும் கருவி என்று ஏற்றுக்கொள்ளும் தன்மைக்குப் பெயர் ஸ்ரத்தை அறிவைத்தரும் கருவியில் இதுதான் எனக்கு அறிவைத்தரும் என்கின்ற எண்ணம் ஏற்படுகிறது அந்த எண்ணத்துக்கு பேர் தான் ஸ்ரத்தைன்னு ஆஹீவச தாத்விக்கே ரூபே தமிழ் ப்ரமணி திருஷ்டே ஜீவத்த நிவர்த்தே இன்டிவிஜுவலிட்டி போச்சு அஹங்காரமக்காரம் நாசமாச்சு அடுத்த ஸ்லோகம் அதே தான் சொல்றது பாருங்க